தொண்ணூற்றி அல்லாஹமின் புதர் அனேஹன் வசல்லம் அவர்களை கூறினார்கள் ஏழு நாட்களுக்கு ஒரு தடவை தலையையும் மேனியையும் கழுவை குளிப்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாகும் இதை அபோஹி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்